அன்பும் சமாதானமும் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு அன்புள்ள எதிரிகள் டியர் எனிமிஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் ஒன்பது முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி சகோதர சிநேகத்திலே ஒருவர் வேறு ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் பர்சுத்தவாங்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காய் ஜபம் பண்ணுங்கள் ஆசிர்வதி அவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதையன்றி சபியாதிருங்கள் சந்தோஷப்படுகிறோடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள் ஒருவரோடு ஒருவர் ஏக சந்தை உள்ளவர்களாயிருங்கள் மேற்றுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவிகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் இடம் கொடுங்கள் அன்றையும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தளலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு இன்றைய மனப்பாட வசனம் மத்திய ஐந்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் லவ் யூர் எனிமீஸ் டூ குட் டு தோஸ் ஹூ ஹெய்ட் யூ கிறிஸ்தவனுக்கு விரோதிகள் என்றால் பெரும்பாலும் சிலுவைக்கு விரோதிகளும் நச்செய்தி பணியை எதிர்க்கிறவர்களுமே ஆனால் சில வேளைகளில் தங்கள் விருப்பு விருப்பூ சுபாவம் இவைகளை அடுத்தும் பகைக்கிறவர்களும் நமக்கு இருக்கலாம் ஒரு சில சமயங்களில் இவர்களோடு சமாதானமாயிருப்பது இயலாது போகலாம் எனவேதான் கூடுமானால் உங்களாலான எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருங்கள் என்கிறது திருமறை உங்களை எதிர்ப்போர் அல்லது விரோதிகளுடன் உங்கள் உறவை நீங்கள் மேம்படுத்த இன்று சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது அவர்கள் மீதும் தேவன் எவ்வளவு அன்பை காட்டுகிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மத்தையும் ஐந்து நாற்பத்தி ஐந்திலே ஏசு சொன்னார் கடவுள் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மீதும் அநீதியுள்ளோர் மீதும் மழையை பெய்யப்பணுகிறாராம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு அருமையானவர்கள் நல்லவன் அல்லது கெட்டவன் என்று அழைக்கப்படும் ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மறித்தார் அல்லவா இரண்டாவது நம்மீது கடவுள் எவ்வளவு பொறுமையாய் இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை முறை நாம் அவரை ஏமாற்றியும் அவர் நம்மை விட்டுவிடவில்லையே இறக்கத்தில் செல்வந்தராகி அவர் நாமும் பிறரை குறித்து ஏழு எழுபது தடவையாவது மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம் தானே இளைஞனாகிய யோசிப்பு தனக்கு துரோகம் செய்து தன்னை குழியில் எரிந்து விட்ட தனது சகோதரரை கூட மன்னித்தது அதுதான் இறைவனின் விருப்பம் அல்லவா அதுதான் இறைவன் விரும்பும் குணம் நன்மைக்கு தீமை செய்வது சாத்தானது பண்பு தீமைக்கு தீமை செய்வது மனித நதி இயல்பு தீமைக்கு நன்மை செய்வதோ இறைவனின் மாண்பு Doing Doing bad bad bad for for good is devilish. Doing bad for bad is devilish டூயிங் குட் டெவலிஷ் டூயிங் மூன்றாவது நமது விரோதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதை ஏசி விதம் சொன்னார் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் மண்ணில்தான் அன்பு தலை தோங்கும் நம்மை வெறுக்கும் நபருக்காக நாம் ஜபிக்க தோங்குகையில் அவரை நேசிப்பது நமக்கு எளிதாகிவிடுகிறது ஆண்டவரே எனக்கு தீங்கழைத்த சிலரை எல்லாம் என்னால் மன்னிக்க முடியவில்லையே உதவும் அப்பா என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் சாதாரணமாக நம்மால் முடியாத நிலையிலும் எதிர்ப்போரை நேசிக்க ஆண்டவர் தமது தூயாவியானவர் மூலம் தமது அன்பை நம்முடைய ஹிருதங்களிலே ஊற்றுவார் பிசாசைக்கே கூசாசை கூட சபிக்க கடவுள் நம்மை அனுமதிப்பதில்லை எவரையும் சொல்லால் பிரியமானவர்களே பழித்து விடாதீர்கள் கசப்பான வேர் நம்முடையத்தில் வேண்டாம் 12 எப்ரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயத்திலே பதினான்காம் பதினைந்தாம் வசனங்களை வாசிக்கிறேன் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து யாதொரு கசப்பான வேர் முளை தெளிம்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத எச்சரிக்கையாயிருங்கள் என்றிருக்கிறது பழி வாங்குதல் கடவுளுக்கே உரியது அந்த ஆயுதத்தை ஒரு நாளும் உங்கள் கையில் எடுக்காதீர்கள் அதனாலே நீங்களும் மடிவீர்கள் இயேசு சொன்னார் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் நம்மை துன்புறுத்துவோருக்கு நன்மை செய்ய தருணத்தை காத்து நில்லுங்கள் அப்பொழுது வெற்றி உங்களுடையதாகும் ஒருவனது வழிகள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் அவனது எதிரிகளும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று நீதிமொழிகள் பதினாறு ஏழிலே வாசிக்கிறோம் கீர்த்தனையிலே ஒரு அழகான ஒரு பாடல் அதிலே ஒரு கவி எப்பெயரில் எம் மனிதர் பிரிந்தடினும் எல்லாருக்கும் இளையவனார் ஒருவரே ஒருவர் எப்போதும் திறந்த மனம் ஏற்பிருந்தால் எதிர்பாரா புதுமைகள் தினமும் நிகழும் இன்றைக்கே நீங்கள் யார் யாரோடு ஒப்புரவாக வேண்டும் யார் யாரோடு காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியல் தயாரியுங்கள் மேக் எ லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வித் ஹூம் யூ மஸ் ரெக்கன்சைல் ஆர் இன்ஸ்டிடியூட் மேட்டர்ஸ் ஜனங்கள் ஒருவேளை நம்மை குறித்து தவறாக கணக்கு போட்டு விடலாம் அவனாக வந்து விட்டான் என்று சொல்லி கேலி கூட பண்ணலாம் ஆனால் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டோருடைய கிருவை நம்மை நோக்கி பாயும் பரலோகத்திற்குத்தானே செல்கிறோம் பரலோகம் என்ன இடம் தெரியுமா மன்னிக்கப்பட்ட ஒரே காரணத்தால் மக்கள் நுழைந்த இடம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பூல் யாரையும் நாம் மன்னிக்காமல் விட்டு விட்டு யாரையும் நாம் மன்னிக்காமல் இருப்பது நமக்குத்தான் கேடு நமக்குத்தான் நஷ்டம் கசப்பான வேர் இருதயத்தில் இருந்தால் நம்மையும் மற்றவர்களையும் அது தீட்டுப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் ே அதை நாம் பிடுங்கி எறிவோம் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் மகாபரிய தேவனே நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு மாதிரியாக சத்துருக்களை எப்படி சிநேகிக்க வேண்டும் எதிர்பேசுகிறவர்களை எப்படி நாம் நேசிக்க வேண்டும் கர்த்தாவே எல்லா சூழ்நிலையிலும் இருதயம் கசந்து விடாதபடி இனிமையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் எங்களுக்கு போதித்ததற்காக போதித்ததை நடைமுறையிலே குறிப்பாக சிலுவையிலே காட்டினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சிலுவை சுமக்கும்படி அழைக்கப்பட்ட நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பழித்து விடாதபடி கர்த்தாவே எல்லாரையும் தாராளமாக மன்னித்து விடும்படி எங்கள் இருதயங்களை நீர் விசாலமாக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் மன்னித்தீரே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கட்டும் எங்களிடம் எவ்வளவு பொறுமையை காட்டுகிறீர் அதே பொறுமையை நாங்கள் மற்றவர்களிடமும் நாங்கள் காட்டட்டும் சத்துருக்களை சிநேகிக்க சில சமயங்களிலே எங்களால் முடியவில்லையப்பா அன்பின் ஆபியை எங்கள் இருதயத்திலே நீர் ஊற்றாவிட்டால் இந்த காரியத்தை செய்ய முடியாது நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கூட இருக்கட்டும் சமாதானம் எங்கள் இருதயங்களிலும் எங்களுடைய சுற்றங்களிலும் நதிபோல் பாய்ந்து ஓடச் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்